ஷேச்சனம் எதம் மரத்தனோத்தோனவா அபிஷேனம் எத்தே ஹிதம் பராமரி பட்ட அபிஷேகத்துக்காக எந்த மண்டபம் ஜோடிச்சு எந்த தங்க குளங்கள்லாம் வச்சிருக்கோம் இத்தனை அபிஷேகமும் என் பரதனுக்கு பண்ணணும் சொன்னாளா சொன்னாள் இதுல வால்மீகி சொன்ன போது சொன்னாள் ஸ்ரீமத் ராமாயணத்திலே முதல்ல பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து சொல்லிவிட்டாள் அப்பவே பார்த்தாள் இது என்னமோ இதுக்கு மேல் பட்டதாத்தான் இருக்கும் இரண்டாவது வரண் தீர்மானம் எப்ப நாம ராஜாவா இருக்க கூடாது ராஜ்யம் கேட்டாலோ அபிஷேக என் குழந்த பரதனுக்கு அபிஷேகம் சொன்னாளாம் கைகி மேற்கா பரதம் அவர் எல்லாம் ஒரு பரதம் வந்துதானே அபிஷேகம் அப்படி சொன்னாளா அடி பாபி ரெண்டாவது வரண் என்ன சுருக்க சொல்லிவிடு இதுக்கு மேலதான் இருக்கு சின்னதா இருக்காது அப்படிதான் நீ வச்சிருப்பான் சொல்லிருக்கேன் பெருசு எதுவும் சொல்லுனால ஏன் அதை கேட்கறதுக்குள்ள ஒரு கால் உயிர் போட்ட அந்த கேட்கலங்கிற குறைவாண்டா சுருக்க சொல்லி தொலை அப்பதான் அதற்கு நாளினார் வால்மீகி என்ன சொன்னான்னா அன்னைக்கு வரம் கொடுக்கற போது சந்தோஷமா தானே சிரிச்சு கொடுத்தேன் தெய்வாசன சித்திலே இன்னைக்கே துக்கப்படுறேன் ீதே ரேதோயோ தேவே ரேதப்பட்ட மனதில் அவதார குடுத்தீர் அன்புடன் கூட இன்னைக்கு அதற்றி என்று கேக்கிறாள் சுருக்க சொல்லு அப்ப என்ன சொன்னார் நவ பஞ்ச வருஷாணி தண்ட காரண்யா ஜட்டா தி அண்ணியம் பதினால வருஷம் மது ஹெட்டி ராமன் எதசரிச்சு தீமனாய் வன்யவருத்தியாய் தபஸ் யோஷம் பூண்டு நிர்ஜனமான தண்டகாரண்யம் போய் வசிக்கணும் பதினாலு வருஷம் ராதா நவ பஞ்சச்ச வருஷாணி அவர் சொல்ற போதே சொல்றார் காக்கிறதுக்குள்ள ஒரு உயிர் போடுமோன்னு அதுக்காகத்தான் பதினாலு வருஷம்னா புட்டுன்னு கழிவு கூட போறதுன்னு பயந்துருந்து ஒன்பது அஞ்சு வருஷம் சொல்றாள் அப்படிப்படியா நவ பஞ்ச வருஷாணி ஜடாத மூல இவத் பேரு இருந்த மரம் மாதிரி சுவாமி ரெண்டகம் போச்சொல்லணும்னு சொல்லணும் புவே பாது ஜீவன் தசர்வனக்கு போயிடுது அது மாதிரி பண்ணிவிட்டா வனம்னோ வனம் வியசமுதிரத்துல தசரன்முவித்தி பாம் எந்த அனுபவிளியா தசரவனக்கு ஒண்ணுமே பேச முடியும் இல்லையாம் நெஞ்சு தழத்து கண்ணில் இருந்து ஜலத்தை கொட்டி துக்கார்த்தோ உடனே சுவாமியை கூப்பிட்டு ராஜா அழுதாளா அவர் உதன் ராஜ்யம் அயாச்சதான் தா அழுது காட்டாளா ராமனே ராமாரா எப்படியான ஒரு வரல எனக்காக காடு போகணும்னால சுவாமி சந்தோஷமா போறீங்கனாலா ராஜா அழுதால் சந்தோஷமா சொன்னாங்க சீதகாண்டே என் பிரபுடைய பெருமை என்ன தெரியுமா சந்தோஷப்பட்டு அப்புறம் வாக்குனாலா சில உன் வாக்குனால ஒளிக்கு மேல ஆஹாமன் உள்ள மனசுல இஷ்டம் இருக்காது பட்ட கொடுங்கட்டேன் சொல்லு உள்ள மனசுல இஷ்டமே இருக்காது மனசில் ஆஹாஷ்டு வாக்கினால ஆஹ் மனசா பூர்வமா மனத்துக்கு ான் பரட்டாழ மார்கண்டி வேற ஒரு காரணம் இல்லையா ராஜா சத்யநாராயணம் அப்பா அப்பாவுக்கு ஒரு குறைய வைக்கப்படாது புத்தர்னு பேர் ஒருக்கா திராயத்தை புத்த புத்து புத்திரோ ஒரு அது என்னன்றால் அப்பா ஏதாவது ஹியோ காரித்து தப்பிப்பு விட்டார் அவனுக்கு நரக்கம் கிடைக்கும் விட்டுருப்பி அவருக்கு அந்த குறை அந்த பாப்ப போய் அவரை பாதிக்காம பரவ புத்திரம் பண்றவன் தான் புத்திர என்ன பண்ணி நான் அப்பாவுக்கு இந்த குறை இருக்கக்கூடாது அவர் வாக்கில புய்வந்ததாக தனுஷா பர்த்தது லூட புரட்டான் லட்சுமணன் போய் லட்சுமிவார் சொல்லுவார் லட்சுமி குடும்பத்துக்கே ஸ்ரேஷன் அப்படி சில குடும்பத்துல அந்த ஒரே பண யோகம் லட்சுமணன் அந்த யோகன தமன் மகிவ கூட ஓடினன் பெண்ணாரு சீத்தையும் காட்டுக்கு போன ஆளாக்கம் தர்மபுத்தர பார்த்து நடந்த கதை கண்டேருவோ நீக்கணும் அவன் நீ மகத்தாருமத்தடையணும் அந்தபுத்தருக்கு ஆசீர்வாதத்த जीटा जीटा भार्या, जीटा जीटा भार्या ततो பு ஜனாத் தோவங்க राजा காலப்பயா உடனே தனிநா ராமன் காட்டுக்கு போனாளா ராத்திரி அகலி விட்டாளாம் போனதே கண்ணுங்கண்ணு நாளைக்கு தான் இருந்தா கண்ணுதாளாம் தேகபரியா ராத்திரி எல்லாம் வளரி மரணத்தடைஞ்சுட்டாள காலத்துல ராத்திரிலே காலபரியா ீதி உடனே கைகையே பரதனே அழைத்து ஒருவலுக்கு ஏற்பாடெல்லாம் மண்ணி பரதனழைத்து வந்தாடாம் அழைத்து வந்து என்ன பண்ணி நான் நாள் கதோ தசரம் அரம காணும் அங்க இருக்கிற வேலைக்கார காட்டான் அங்கே அப்பா அப்பா எல்லாம் போங்கோ தெரியுங்க ஒரு பயிலையும் சொல்லப்படாதா ராஜாங்கத்துல அவனுக்கு தெரிஞ்சாலும் சொல்லப்படாத யாரு சொல்லணும் அவன் சொல்லணும் என்று சொல்ல கூடாது அதுதான் வந்து இந்த அப்படியமான அங்க போய் பார்த்தாலும் அவசியம் அப்பாவே அம்மா உடனே ஓடி வந்து அம்மா நமஸ்காரம் பண்ண அவன் மடியில் எடுத்து வச்சிருந்தாள் அங்கே ரோ ஏ புரிச்சது மடியில் எடுத்துச்சு கட்டலாம் பஷ்டம் সমুபஜக்ரமே கட்டாளர் என்ன கட நேசர் சொன்ன வெள்ள கோப்பைல கடக்கு శరీரம் என்ன संस्कारமாக இருக்குதுக்கு கயு இல்லாகறான பரதரே என்ன கட்டालனா அப்பா சீர்ல வந்தே உடம்ப வலிக்கிறதொட என்ன தடவியோட சொல்லிட மாட்ட உடம்பே அத்யதே கதி சித்ராத்ரிய சுதस्यாயக்வேஷ்மணః அபிநாத்வஸ்ரமசிக்ரம் பதேனா பததஸ்தவ யப்பனாளாチனி எங்க அப்பா சூக் பிறந்தான் சூக்கியமா இப்படி இல்ல கட்டாளாக்கு சம்ஸ்காரமாக அவர் காலம் கட்ட சொல்லி பிரச்சனம் முடியல பரதம் பார்த்தாலும் எல்லாரும் சூக்கியம் உனக்கு அது பின்னாடி சீரெல்லாம் கொடுத்தனு இருக்காள் அப்பா பட்டு புடவை இடஒடி வருது வழியில வந்து குதிரமையில நான் இப்ப தேர்ல வந்து அப்பா என்ன அங்கேயும் இங்கேயும் என் மூத்த தாயா கௌசல்யனுடைய கிரகத்துல இருக்காளோதம்பேஷ கௌசல்யாஷனே கௌசல்யனுடைய கிரகத்துல இருக்காளோன்னு கேட்டு போது அப்பா படுத்துக்கிற படுக்கையெல்லாம் இங்கேயே முஷர எடுத்து கட்டியிருக்கேன் கட்டிலையும் அது எல்லாத்தையும் அவர் பண்ணிவிட்டா எல்லாத்தையும் ஊரை விட்டு வேற ஊருக்கு போறோம் அப்படி எல்லாத்தையும் எடுக்கும் பாருங்கலாம் கோஹேபூஷிதா சூன்யோயம் தங்கத்தனால பண்ணின கட்டுல படுக்கையுடன் வா உங்க பூட்டாரு என்னமோ ககுறியே என்ன உங்க அப்பா குழந்தையா என்ன இப்படி ககுறேன் எல்லாம் வயசான ஈ ரொம்ப ஆடு மாடலாம் நாடா யர்வூ தெரிக்கணும் சொன்னுகா யாருக்கு யாரு அழுவாள் பார்த்து போனாருக்கும் நாம கழறோம் தாத்தா கழறமா அப்பா கழறமா அம்மா கிழறமா தவேஷத்தை கூட மறந்து விடணும்னு தெரியாத்து அவனவன் அழுதுக்கணும் நீ தேன ஆத்மனும் நமக்கு மந்தும் தான் வேற உத்தரவோம் அப்புறம் எல்லாம் மறந்து போவாது வந்தால கைகையே கைகம் வந்து என்ன பண்ணி நாள் நாள் மார்க்கண்டேஸ்வீயே வாக்கியோரோ ராமலக்மணோ என்ப்பாதாண்ணா தசரம்ஸ்வர்க்கூட்டாள் ராமனம் கண்டகாரண்யம் போட்டாள் ஒரு தொந்தரவு இல்லாம இந்த அயோத்தியா ராஜ்யம் முழுக்க உனக்கு அவன் ஒன்னுத்தருக்கு ஒரு சம்பந்தம் இல்ல இல்ல அப்படி உனக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நீ பட்டா அபிஷேகம் பண்ணிக்கணும் நாள் பாதுகாப்பு சம்ஸ்காரம் பண்ணனும் சமலீகரணம் பண்ணும் பிரதம திவச கத்தியமே ஆகல அவர் சரீரத்துக்கு இன்னும் சம்ஸ்காரமாகல இவ பட்டாபிழைகிறதுக்கு கல்யாணத்துக்கு யோசனை பண்றாங்க பட்டாபிழைகள் உடனே அநியாயம் பண்ணிவிட்டு எந்த சமத்தி விட்டு பாபத்தே நாரா பரதம் ராஜ்யத்தை உந்து வைக்கல நீ என் தலையில பண்ணின பணராஜ்யே இத்தனை அகித்த நீ பண்ணி ஆயசாத்தி ராஜ்யம் ராஜ்யம் யாருக்குதான் கதை பராமரியா காதல விழுந்தா நல்லா அழகா அந்த சரித்திரத்தை வீதி வச்சதுனால நமக்கு புரியுது இருக்கோ இல்லாம உலகத்துல என்ன சொல்லுவாள் இது பரதனும் சேர்ந்துதான் பண்ணியிருக்கான்னு சொல்லுவாள் என் தலைவர் வந்து சுமத்தி தேடியே அவ குலத்தை அழித்து விட்டேன் பொண்ணு ரொம்ப நாள் இருப்பாரு எந்தலேயும் சம்பத்தி முட்டியே கேட்டு முட்டியே சகா மாதிரி பணம் வேண்டும் நீ எந்த பணத்தையும் அடைய ஒண்ணம் பூர்த்தியாகண்டம் ியன்மணில்லாது ஊர்ல மாட்டேபாணம் தசரக்குண்ணி சுபஸ்வீகாரம் வந்து சந்தனம் பூங்கம் எல்லாம் அட்டுக்கணும்னா வசிஷ்டர் ஜெகவிகரிச்ச புரோஹிதம் தான் இத்தனை வயசாயிரு என் ராமன் இல்லாம என்ன பூங்கால போட்டு சொன்னீரே நான் சந்திரன் பூசிப்பேனா குங்குமம் அட்டுப்பேனா என் ராமன் வந்ததுக்கு அப்புறம் தான் சுபஸ்ரீகாரம் போட்டார் வசிஷ்டன் வசிஷ்டர் என்ன உண்டா நீ வட்டு கட்டு கட்டிக்கிட்டு நீயே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்பா சொல்லிட்டு போ அப்பா தெரியாம சொல்லிட்டு போனா அதை ஒப்புத்துக்குறதா என் தாத்துக்கு தீர்த்தம் காக்கறான் அப்பா கொடுக்காது தீர்த்தம் கேட்டு இல்லையுன்னு சொல்லாம அப்படி சில கப்புக்களை அப்பா சொன்னா கூட கேட்கக்கூடாது அங்கிருந்து பரபா சுவீராமன் அழித்து வருவதற்காக அன்வையம் வரது இங்கிலண்ட் அலு போம் அப்ப கௌசு கைகி மூணு பேர்களையும் மரணம் கூப்பிட்டாரா ஹோன் அழுதாரா சுது இந்த மூணு பேர்களையும் சும்களியா பாத்துருக்க இப்ப விஜய வேளா பார்க்க போறாள் கௌசல்யாஞ்ச சுமித்ரா இந்த மூணு பேர்களையும் பரதன் பரம துக்கத்துடன் கண்ணீர் வாழ்து என் ராமன் நீங்களும் பார்க்கணும்னு கூட்டு அழைச்சு போனாராம் உஞ்சலி பிரணிபத்ய பிரணிபத்ய ரகூத்தமம் போய் நமஸ்காரம் மணி நாராம் ராமச்சரணத்தில் அலறிண்டு விழுந்தாராம் பரதன் அஞ்சலி பெண்ணி கதரினா நாம் பிரணிபத்ய ர்க்கம் பூட்டாள் அயோத்தி தவிக்கிறது மேடா நாதம் இல்லாம ராஜா இல்லாமல் தவிக்கிறது மேடா தசரதர் காலமானது பர்த்தனுக்கு பெரிசா தோணலையா அயோத்தி அரகன் இல்லாமல் தவிப்பது பெரும் துக்கம் நாளாசரணம் அநாநாத்தபிக்கிறது யாரு ராஜா தெரியலே மோகன் காட்டா சீமத் ராமாயணத்திலேதாபி வந்துட்டியே ராஜா இல்லாம ஊர்ட்டு வரலாமா நாள் அந்த ஆச்சரியத்துக்கள் பரதம் என்ன மனசாபி வசுந்தராம் ராஜா பத்துனா ஊர்ல இல்லா அந்த ராஜ்யத்தை உள்ள அபகரிக்கே சத்ரு ராஜா எத்தனை பண்ணுவனா சொர்க்கம் பூட்டான் எங்க அண்ணா அந்த காரண்யம் பூட்டான் நான் கேட்குறேன் யார் ராஜான்னு புரியாம கிடக்கூரு குரு ராஜாவது மனதனால கூட அயோத்திய வேணும்னு நினைக்கலையா பரதம் சொன்னால் என்ன காரணம் நாள் என்னுடைய மனசா சுந்தராம் மனதனாலும் கூட நினைக்கலையா பூமி வேணும் அயோத்தியா ராஜ்யம் தங்களுக்கு வேண்டும் நினைக்கலையா என்ன காரணம்னா ராமஸ்ய பாத்து ராமனுடைய பாஹுபலத்தினுடைய பெருமையாவது அவன் சுவாமி எங்க இருந்தா தன்ட கேல ஆள வேண்டிய ராஜ்யத்தை இன்னொரு அப்படிப்பட்ட பெருமையை ஆச்சரியமா பேசிருக்க ராமாயணத்துல கதை மட்டும் பெருசிட்ட ஒரு அழகா வால்மீகியே என்னமோ ராமாயணத்தை முதல்ல பாக்குற போது காமார்த்த குணசம்பம் அவம்பியா பூண்டாட்டிக்கிற மாதிரி தோணுவான் போது அப்புறம் மோட்சமும் கிடக்கெல்லாம் உள்ள கிடக்குங்க ஸ்ரீமத் ராமாயணத்துக்குள்ளே சமுத்திரத்தை பாத்தாக்க அலையும் கிளையும் பயமும் ஏனும் தோணும் கவச்சம் கவச்சம் தெரிஞ்சுன்னு உள்ள அறங்குட்டா முத்து ரத்னம் அப்படி வாரி எழுந்து அது மாதிரி அதனால சமுதிரதினாந்தம் சர்வஸ்மதி மனோகரம் ஷம் உதனா கவிக்கு ஆளாம் ரவணத்தில் அது என்ன கதனியா காலம் தான் சார்ப கட்ட ஆயுதம் தோகம் என்று சொல்லுவது வேசிக்கல ஒரு ராத்திரியும் நமஸ்தான் நமக்கு ஆயுள் சூழ்நிலை மட்டும் படிச்சா கூட ஆயுத சோகம் படிக்க முடியலித்தே சத்யவாதிபந்தன ராமன ராஜாவை பண்ணணும்னு தசர்தன் நினைச்சாள் உலகம் முழுக்க ராமன ராஜாவா இருக்கணும்னு சொன்னால் நீங்க நினைச்சதுதான் தெரியுங்க அந்த ராஜ்யத்தை உலகம் முழுக்க ராமனுக்கு கொடுக்கணும்னு சொன்ன ராஜ்யம் தசரதனும் கொடுக்கணும்னு நினைச்ச ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை கை கியான தாய் தன் பிள்ளையாருதனுக்கு வீண்டும் சத்தியவாதியான கொடுக்க இப்போ ஒன்று அல்லதுபடி ராமன் ராஜாவாயிருக்கணும் இது ரெண்டுமில்லாமே அபிஷேக ஆச்சரியம் ஒரு ஓர்மையும் மனதில் தோணாது அடிச்சுதே பட்ட அபிஷேகம் தீர்ப்பு பண்ணணும் பிரதிவாலிக்கு தீர்ப்புண்ணணும் ரெண்டு காரியம் என்னன்னு மறந்துனால தெரியாதா சிந்தாதிதா பாதுகாத்யா துர்விக்னேதயோ என்ன கண்டுபிடிக்க முடியாத அப்படிப்பட்ட ரெண்டு நாள் அவ காரணம் எதுக்கில கட்ட பிரபுக்களுடைய நமக்கு இல்லையா பண்ணாதே ஒரு ஷ்லோகம் பிரபலாந்தரே பதாவ ஒரு தன்ம்தான் ஒண்ணு குடும்பம் யாரு வந்தாலும் கட்சி சொல்லுவான் எதை காட்டாலும் கோவில் கட்ட போறேன் என்ன திரும கோவில் குளம் வட்டம் போறேன் பைப் இருக்கு இப்படி சொல்ல போதும் பைப் இல்ல குளம் இருக்கு என்னென்ன சொல்லுவோம் சொன்னேன் ரெண்டு நாள் தான் அவன் என்ன சொல்லுவாங்க அவன் சாப்பாட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் இல்லையம் அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் அவங்க எதுல பண்றான் போனோம் அதனால மாற்றி பேசுவான்னு தெரியா அரவணிக்கெல்லாம் எஜமான் வந்துட்டார முள்ள பேஷன் கட்டாய வேண்டிய معناتੂੰงறார் ಮನால இந்த 2 நாக்குள்ள காவக்காரன் காவ காக்குற கட்ட பிரபு குரோதி ஊட்டுவாசல்ல என்ன புyin கும்பியா பண்ணாதேன்னால் பேசிக்கோ உனக்கு அப்படி என்னையாவது காவ காக்கனும் ஒரு வாገப் போயி உட்கரனும் நம்ம கண்ணுல ரங்கரா தான் இந்த சந்தசியில કોன் கடவு தரக்கлейன கும்பியா போற அந்த ஊய கிரைனார் அப்படி பண்ணுன 날 தே시는 லெந்திய बढதீனும் பக்தியோகம் பக்திவீரன் பைற்றை உருபட்டி பக்தியோகம் பத்தி சொகனார் அப்படி போய் இருக்கை ே என் ரெண்டு பாதுக்கீகளும் போது வாங்கிட்டு போத்தாழாம் கொடுத்தா அனுகிரகம் மண்ணி பிரவிவே பிரிஷமாரணம் தண்டகாரண்ிய பிரமி பண்ணின ஆசிரமம் போய் சரபங்காசிரமம் போய் சந்த் சரபங்கருக்கு திவ்யகதியை கொடுத்து அகத்தியாசிரமும் போய் அகத்தியருடைய உபதேசத்தின் பேரி பஞ்சவட்டி போய் கோதாவரி தீரத்தில் லசிச்சாழா நதீம் ரவணனுடைய சகோதரி கரணுடைய சகோதரி அவள் அங்குவந்து அவள் நிமித்தமாக கரணுடன் யுத்தம் கொள்ளான் ராமீச்சல்வா ஜானகிபிரணியம்னு ராமிருக்காள் ராமபாசகாலதான் ராம நவாவரணம் வச்சு பூஜை பண்ணி அவளுக்கு வயசு வெளியில் இருந்து இந்த ரோக நிவர்த்தியா போச்சு ரொம்ப ராமஷ்ட பிராசமும் இருக்காள் ராமாமுத்த ரசாயனம் ஒரு புஸ்தம் இருக்கா ராமஸ்தோத் ஆச்சரியமா இருக்கும் அந்த நாடகத்துல ஆனந்த ராமாயணத்தை அவலம்பிச்சு புத்தகம் வந்து வம்பரம் இருக்கும் பத்தி வர்மிச்சா அப்படி கண்ணுல ஜலம் மறுபடியா தான் ராமே முரத்தாஸ்வயம் ஜன பிரிவி கனியன மங்களுணம் ராமன் அவனுடைய கல்யாண குணத்தை கேட்டு கேட்டு கேட்டு சீத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரா அப்படி போய் விழுவாள் அவ சொன்னா இந்த கரணையும் எப்படி சுவாமி விருப்பகரணம் வசம் பண்ணினாள் போய் சொன்னாள் காட்டுல எப்படி சீத்தே ராமன் லிவனும் மூணு பேரும் பஞ்சவொட்டியில வந்தது போகணும் அந்த பசங்க சூப்பனகையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காளா சூப்பனக அவ்வாறு இங்க ஒரு பக்கத்திலிருந்து வருவோம் இன்னொரு பக்கத்துல இருந்து வருவோம் ரெண்டு பேருக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லை சீத்தையை பார்த்து தூக்கி போகணும்னு நினைச்சான் பதிவிரத்தை ராமன தோர இன்னொரு எதிர்பார்க்க மாட்டாள் ராமனை தூக்கி போடணும் அவ ராமனை பார்த்து ராமனே ஏகபத்மியே இப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு ரெண்டு பேருமா அவன் இப்படி நினைச்சிட்டு இருந்தான் இவன் நினைச்சது அவளுக்கு தெரியாது அவள் நினைச்சது இவனுக்கு தெரியாது என்ன ஒண்ணாசன் நினைச்சான் ராமன போல நாம் வாஷம் சீத்த தனியா கோதாவதியை போது போய் சீட்டியை தூக்கிட்டு போடுவோம் ஆகாஷ மார்க்க தெரியும் போட்டு ராமனை தூக்கிட்டு போடணும்னு அவர் நினைச்சாள் நினைச்சது ரெண்டும் நினைச்சது அந்த வந்ததும் ஒரே லக்கணத்துல வரணும் அதுதான் வேற இது ஒரு நாள்ல வரக்கூடாது வர முடியாதோ என்ன ஆச்சு வாரண்ட் ஒரு சம்பந்த வாங்க வரணங்க வந்து வாங்கிட்டு போடக்கூடாதா இது ஒரு நாளைக்கு வரல வரா போல என்ன ஆச்சு இந்த பஞ்சவூட்டியிலும் ஒரு மலையா அந்த மலை மேல ஏறி பாக்கணும்னு சீத்தை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாலும் ராமன் அன்னைக்கு நாலு மணிக்கு இழுப்பி சீத்தையே வெயில்ல மலையில ஏறுனா உடம்பெல்லாம் இருக்கும் நாலு மணிக்கே போட்டு ஆறு மணிக்கு திரும்பி வந்துடுவோம்னு ரெண்டு பேரும் மலை மேல போயிட்டார் சீத்தையை நாமல் பெற்றுப்பா ஆறு மணிக்கு அங்க இருந்து வரா சூர்பனகே வடக்கே இருந்து வரா இவன் செக்க இருந்து வரா நினைச்சுக்காளா அப்போ எல்லாம் டூப்ளிகேட் ரெண்டும் கொண்டு இன்னும் நினைச்சுக்கிறதா நம்ம பாக்யம் தான் தனியா ராமன் வரான்னு சூர்பனக நம்ம பாக்கியம் தான் தனியா சீதை வராளு நினைச்சுக்கிறான் அவனும் இவனும் ராமன் இல்ல அவன் ரெண்டும் மூணை முக்கா நாளிச்சுன்னா உடனே தித்தி பொல்லும் அப்படி ஆகிடுவது அவன் அப்படியே கிராப்ப வாரிக்கிறா போலதான் தடவை இருக்கேடிய ஒரு பயம் உள்ள என்னன்னா நேத்திக்கு பேசினதோ நெஜ சீத்தியோட்டு டூப்ளிகேட் சொல்ல தெரியாது அதுக்காக பயந்துகண்டு நேத்தி பேச்சு ராமன் இருக்கணும் இந்த மரத்துல படர்ந்து இருக்கிற கொடியில் இருக்கிற பூ மூக்க என் தலையில வச்சாதான் நான் அவங்களோட பேசுவேன் சீத்தே அந்த பூவை பறிக்காம நீ எது காட்டாலும் நான் பறிச்சுடமாட்டேன் எப்படி நினைச்சுக்கிறது உடனே உயரக்கு இருக்கே பூ அது என்ன நீ பறியன கரண் என்ன அவ சீதை மனுஷ ஸ்திரீ அவ தோல்ல தான் வயிட்டு அவளுக்கு கொடுக்காது நம்ம தோல் வேறுனா தூக்கின பறந்து போடலாம் நினைச்சேன் தோல் ஏறிப்பறியா நம்ம வீட்டு மனுஷன் தாங்க மாட்டான் அவன் வீட்டு அமெரிக்க சீத கோஷம் போட்டு அதனால இந்த முனை முக்கியாவது கொஞ்சம் வெய்யாம இருக்கணும் மேல படப்படாது நினைச்சு நான் தோல் மேல உருவாத்தப்படும் நீங்க என் மேல பெரிய நிர்பந்தமா சொல்றாரு இவன் பார்த்தான் கடைசியில் ஆழி ஆச்சு முக்கியம் வந்துடும் அதுக்காக சுருக்கேன்னு ஒரு யோசனை அதிகமா பலத்தை பாரத்தை தாங்காம கழுத்தை தூக்கிட்டு போடுவான் அப்புறம் கையில் எடுத்து இந்த பயன் நினைச்சு தூள் எரி பாரத்தை ஒழுக்க விட்டாம இவன் ஜாகிரதையா மேல எரிப்பாங்க சுப்பிரமணிய உட்காரு போல உட்கார்ந்து தொடையினாலே கல்வி தூக்குறான்னு தூக்கறான் இந்த பயனால் தூக்கவே என்னன்னு புரியல அவ பார்த்தா நாம கொஞ்சம் கனத்தை குறைச்சி போன இவனுக்கு தாங்கல இந்த பயப்பாடான்னு முள்ள தூக்கினா மேல ஒரு ஷான் மேல வந்த உடனே என்னால முடியலன்னு விட்டுட்டான் கீழே கீழே உப்புட்டா அதுக்கு சொசுறு பந்துடும் இந்த மாதிரி ஊமை எடுத்து மேல போய் கீழே பூர்ஷம் வந்தா மறுபடியும் சொரு பந்துடும் நீ அங்கதான் போய் விராதன வர சூப்பன கேபுறா சமாளம் என்ன நினைச்சுட்ட கரம் சொன்னாங்க சமுதிரக்கரையில் இருக்கிற பூச்சி எப்படி போறபோது கோடு உழு அந்த கோட்டுல ஆ போட்டு விடுத்த ஆடு அர்த்தமா அது மாதிரி குணாட்சரம் நியாயம் என்னமோ நீங்க ஓட்டு விட்டீங்க என்னமோ அது போற போது இப்படி போட்டு ஆ மாதிரி ஓட்டு अयम् யாட்சரஸ்விசத்தியமேதேசேரம் மஹரம் சூர்ப்பணேவி அங்கிருந்த கரனுடன் சுவாமிக்கு அசாத்தியம் வந்து யுத்தம் நடந்ததாம் கராதிகளை பதினாலாயிரம் பேர்களை ஒன்னரமணியில் அழிச்சு அந்த ஜனஸ்தானத்தை கல்யாண பண்ணிவிட்டா அசர்மம் நடந்து அந்த இடத்தை தர்மாரியமாஸ்வாமி பண்ணிவிட்டாலாம் சக்கரே புனர்மான கோடி கல்யாணம் அக்னிபோத் அனுஷ்டானும் அப்னி சந்தோஷமாய் தர்மாரண்யா ஜனஸ்தானத்தை பணி நாளாம் கரண் இருந்த ஊரை இங்க இருக்கிறவாழல்லாம் அழைச்சு விட்டு பணக்கே இங்கிருந்து அங்கபூர்ந்தாள் லங்கையில் போய் ராவணன் கலந்து விட்டாள் ஆவணம் இருந்து இங்க பரப்பு வந்தார் தீவிரமான ரகத்துல பரப்பு இங்க வந்தாங்க கோகர்ணேத்திரத்தில் தபசு பண்ணிட்டு இருந்தானா பாரீசம் ரிஷி வேஷம் பூண்டு ராமன் ஊருக்கு போற விட்டும் பிராணாயமும் ரிஷிவாசம் தலையில ஜட்டை மறிய மாட்டோம் அப்படி இருந்தானாம் சமுத்திரத்தை தாண்டி கோகர்ணட்சேற்றி ஹண்டானம் ராவணன் காலகால தய பரமேஸ்வருடையோகர்ணேரத்தில் வசிக்கிறாராம் அப்படிப்பட்ட புண்ணு மாறீச்சனா பூர்வூர் மந்திரியாயிருந்து ரிட்டைர் ஆனவன ராவணங்கிட்ட மந்திர ஆயிருந்தவன பூர்வியம் காய் அவன கோ கோஷேத்திராமணன் வந்து என்னடா போட்டு நீ இப்படி இப்படி இருக்கேன்னு ஆசரியப்பட்டா அப்படி ஒன்று காங்கிரஸ் எதிரா இருந்தவனே நீ என்னடா கதவிதெல்லாம் போச்சு நிக்க கேக்குறது இல்லையா அது மாதிரி என்ன நீ ரிஷிகளுக்கு பரமத்வேஷி அப்படிப்பட்ட நீ தலையில கேட்டேன் மேல அந்த ஊர்ல போத்திக்கிண்டி என்ன இந்த வருஷத்துக்கு வந்து என்ன காரணம் நாளா தேவ தாபஸ்மனே மாரீச்சம் பார்த்த ராமன் திரும்பி ஊருக்கு போற மட்டும் இந்த வருஷம் போட்டுட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் புய் சொல்லாதுன்னு நினைச்சே சொல்றேன் சொன்ன உடனே ராமனை பத்தி நிந்திச்சான் ரொம்ப நிந்திச்சான் தோப்பம் மிரட்டின பையன் அவன் இது ராமனை பத்தி தூஷிட்டு பேசினார் அவன் அசம்பிஷ்டன் ராமன் பிரஜைகளுக்கு அகாரியத்தை பண்றவன் தோப்பம் ஜீவனத்துக்கு கொடுக்க மாட்டேன் அவனையும் காட்டு கணிச்சான் சாரியீவிதந்த சைன்யாத்யபாம்சனீல்தீக் அஜிதேந்திரியெல்லாம் ராமன தூஷிச்சால் வாரிக்க ரொம்ப அழகாது வர சொன்ன நீ இப்படி ராமனை பத்தி சொல்றது ஒரு காரணம் தான் சொல்லணும் நீ உன்னு பொய் சொல்லணும் ராமாயணம் போக்ரி சொல்லி கேட்டிருக்கணும் அல்லது நீ பொய் சொல்லணும் பத்தி நன்னா தெரிஞ்சுக்கிண்டி அகத்தம் चेवा, துசுத்த சொல்லாதே அப்பா காட்டுக்கு வெரட்டிவிட் சொல்லி பத்ங்கசரன் காட்டுக்கு வெரட்டேடா காட்டுக்கு போன உட்டாண்ட நுப்தோ நுசீலா நிபன நமகுணை கௌசி மகாபாத்திரீ உபகீயமான வைகோ சார் மகாபாபிள் கும்ண்டா பிள்ளன் மரீச்சன் ரவண கே ராவாருதீவராமோ சூசாராயண தர்மம் தர்மம்னு வேதம் சொல்வதே அந்த தர்மமே ராமண்டா அரஹாமோ விக்கிரவான் தர்ம வீஷிகள் அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாதுனாலே கண்ணுக்கு தெரியும் முடியாது அவங்க இருக்காண்டா ராமனே தர்மவான் தர்மமே ராமண்டான்னு சொன்னாரா மாரிச்சன் அப்படி மகாபாதகியான மால்யவத் பிரபுதிபி மாரிசாதிபி மால்யவான் மாரிச்சன் முதலியவர்கள்லாம் மால்யவான் சொல்லி ராவணனுக்கு பிதாமகன் மாதாமகன் அவன் மோக கொண்டு ராட்சன் மோக அப்படிப்பட்ட வைஹோ பிரபு அப்ப என்ன பண்ணினான் பாரிச்சனேவோ கூப்பிட்டான் இப்ப நீ மானா பொறியா இல்லையான் அப்படி இல்லையா இப்ப என்ன கொலை பண்ணிவிடுவேன் நான் மகம் பண்ணிவிடுவேன் ராவணன் பார்த்தார் பாரிசன் உடனே பிராச்சீனா வீச்சி பண்ணி இருந்தான் என்னது கூட பிராச்சீனி வலது சூழ்நிலை போட்டுக்கிறேன் போனா தர்ப்பணம் பண்ண போறேன் எனக்கும் பண்ண போறேன் ஜீவஸ்தம் நீங்க சொல்லி சொல்லி இருக்கு நம்ம மாதத்திலே அவன் பையன் பெரிய பண்ண மாட்டான்னு ஒருத்தருக்கு தோணித்து இல்ல பையன் இல்லையே அப்ப என்ன பண்றதுன்னா நித்தி ஷாத்தம் நீ பண்ணி விடுவாங்க இன மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பரலோகத்துல எனக்கு ஜாகாதி பாக இருக்கக்கூடாது சங்கல் பண்ணி வரணும் பண்ணி பாத பிராடம் சிலவன் காசிக்கு போறவோ இவர் பேருக்கு மணி ஆடுற பண்ணிட்டு போடுவாரு கையில் எடுத்து போனா புட்டியில காணாமல் கூடுபோன்ட்டு அங்க போய் வாங்கிடுவேன் அது மாதிரி மணியாடு முன்னாடியே பண்ணி விடுவோம் தர்ப்பணங்கள் ராவணம் ராமாஷ்மத்தின் பக்கத்துல போனானாம் பரமதுடன் மாரீச்சன் போனானாம் ஜீவன விட பூர்வமில் ரஷ்ரம வந்தவுடனே மிருகமாநான ராவணம் சன்னியசியா மரஞ்சி மிருந்தான் மாயினாலே ராமலட்சுமணால் புகுதூரம் ஆயிடுச்சு மாரிச்சன் உடனே அங்கிருந்து ராமம் வந்துட்டான் சீத்தே நடத்திலேயே திருதண்ட திரு திருதண்ட திரு இங்க யாதர் சந்திரபு தலை கவரமே பண்ணி நட்டாங்கிறார் அங்க இதுல ஸ்ரீமத்ராமாயணத்துல சிக்க வச்சு நின்னுங்கிறார் சந்யாசத்துல ரெண்டு விதம் வைஷ்ணவ சந்யாசம் ஸ்மார்த்த சந்நியாசம் ஸ்மார்த்த கிரமங்கள்லாம் சிகை எடுத்து விடுறது வைஷ்ணவ சன்யாசத்துல யஜ்னோபூதம் ஆகினாலும் எடுக்க வேண்டாம் இல்ல நம்மோட கூட வந்தது இதெல்லாம் இதெல்லாத்தையும் விட்டுவா படுறது இப்படி ரெண்டு விதம் அது சாஸ்திரம் அங்க தலையில சிகை வச்சுக்கிண்டான்னு இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல இங்க சிகை இல்லைங்கிறாள் தலையில சிகையும் எடுத்துக்கிட்டு கைல தண்டப்படுத்து கமண்டலுள்ள காஷாயம் கெட்டிக்கிண்டு சீத்தை இருக்கிற வந்தானாம் ரவணன் நம்ம தேசத்துல அதுவோஷம் சீத்தை நடத்துல வந்தானாம் ராவணன் ஜிஸ்வேஷ பிரதிச்சி தேட்சண ரா சீதையை போய் பிரார்த்த நீ எனக்கு பத்னியாக சொன்னான் ராவணன் சீதையை பார்த்து சீதை ஒரே ஒரு பதில் சொன்னாள் நீ வந்து ஒரு பனி நான் கஜம் என் பிரபு ராமன் யானையானது பெரிய யானையே புதிய யானையா பண்ணி விட்டு இந்தியாவின் ஒரு பந்தியை போய் தொடுமாது கரத்தினால போய் தொடுமாது அப்படி ராமன போய் நான் ஒரு ஸ்திரீ அலறினாள் தேவி அந்தது காதலில் விழுந்தது கூடி வந்து ஜட்டாயு என்ன பண்ணி நான் ராவணனோட யுத்தம் பண்ணி இப்படிப்பட்ட முன் அதனால அவர் என்ன பண்ணினா இந்த பைய தூக்கிட்டு போனா கூட இவனுக்கு தங்காது சொத்து தெரிஞ்சு விட்டாரா இந்த திருடம் கொண்டு ஜோசியம் தெரிஞ்சு திருட வேண்டியிருக்கேன் இல்ல அவனா திருப்பி வந்து இந்த விந்தம் முகூர்த்தத்துல திருடம் திரும்பினா உடனே ஆமட்டு விடுவோங்கிறார் இங்கேயாவது இப்ப கடையில வைக்க போவோம் போலீஸ்க்கு ஆரம்பிச்சு விடுவோம் சொத்துக்காரனுக்கு வந்து சேர்ந்து லக்னத்தில் வந்து தூக்கினானான் ராவணனை எதிர்த்து அவன் தேரெல்லாம் உடைச்சு சீதையை அவன் கீழே வச்சு விட்டு ஜட்டாயுடைய பிறகு தோல்லை தூக்கிட்டு போட்டான் சீதியை அசோகோணத்தில் கொண்டு வைச்சார் சுவாமியும் வாரிசன் விக்கிரகம் பண்ணிவிட்டு தேடிக்கிட்டு வந்தாள் ஜட்டாயு முகமாய் தெற்கு நோக்கி ராவணன் தூக்கிட்டு போனதை அறிஞ்சாள் கடாயுக்கு திவ்யகதியை கொடுத்தாள் கபந்தனுக்கு சுர்கதியை கொடுத்தாள் மோற்றத்தை அளித்தாள் சுக்ரீவன சக்கியம் பண்ணிக்கொண்டு வாலிவதம் மண்ணிந்தாராஜ்யத்தை அர்ப்பணம் மண்ணினாள் சுக்ரீவனாலே பிரேஷித்தாளான மரணங்கள் திக்கு விதிக்கில் தேட மகாத்மாவான அனுமார் கோயில்களை தேவியைக் கண்டு ராமநாமாங்கிதான் அர்ப்பணம் பண்ணி திவ்ய சூடாமணி சுவாமி நடத்த உங்களுக்கு கொடுத்தாள் புறம் மங்களமாய் சேதுபந்தம் பண்ணி லங்கா நகரம் பிரபு ராமன் சர்வ வானரங்களுடன் அங்கு போனாள் அங்கு போய் என்ன பண்ணி நான் ராவணனவதம் பண்ணல அவனை எத்தனை விட்டு விட்டு பார்க்கணும் அவனுக்கு ஒரு சித்தம் அவனுக்கா தெரிவிச்சு நான் பண்ணது தப்புன்னு தோணா அவனை ராஜாவை பண்ணிப்போம் அழாவை பண்ணிப்போம் நினைச்சாள் என்னமா ராஜாவை பிரதிட்டேத்து கவலைப்படுவது அவன் சமுத்திரத்துல தனி ராஜ்யம் கல்விப்பாள்னே தனக்கு அவன் ராவணன் கொடுத்து விடுவாள்னே அயோத்தியை யோசிக்க மாட்டாள் விபீணன் கொடுத்தாச்சே லங்கா ராஜ்யம்னு அதுக்கு அப்படி போய் கவலைப்படுவாள் சுவாமி அப்படியே கவலைப்பட்டாள் அதனாலயே அங்கதன தூமத் கதமான ராமாயணத்துல அங்கதன தூத அனுப்போன ராவணன் நடந்த அங்க ஊழியர் என்ன பண்ண இங்க அங்கதன் பெரிய மல என்ன போனார் ஏ வானரமே நீ யாருன்னு காட்டான் ராவணன் உடனே அங்கதான் என்ன சொன்னார் ராமராஜபனேவாக ராமனுடைய வீட்டில நான் லெட்டர் நான் ஏதாவது லெட்டர் கொடுத்தா கொண்டு போய் அந்த வீட்டுல கொடுப்பா எனக்கு பண்ணிக்க தெரியாது அது கொண்டு போய் அங்க போட்டு வந்துடுவேன் காபுரம் காட்டானா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஒரு குரங்குன்னு நுஞ்ச வந்தது என்கேல வால்ல தீய வச்சு நடுகள் குளுத்திட்டு பேரு அது எங்க போச்சுன்னு காட்டானாம் ராவணன் யாத்த குத்திர புராத புராதா புரகான்னு காட்டானாம் ராவணன் அந்த திருத்திர குரங்கு ஆறு கண்டாங்க அந்ததான் அந்த திருத்திர குரங்கு ஹனுமான என்ன பேரு காட்டதாவே நினப்பில்லை அது திருத்திர குரங்குன்னா அது என்ன நடந்ததுன்னு எல்லா குரங்கும் கேட்டுது இந்திரஜித்து கட்டிவிட்டான் என்ன பிரம்மாஸ்திரத்தினாலே சொல்லிட்டு ஒரு ராட்சச பய உன்ன கட்டும் முடியா நம்ம தேசத்தில இருந்து போனவன் நீ யானத்தினாலே இந்தமாரி எங்க கோஷ்டியில் இருக்கக்கூடாதுன்னு பத்து புத்தன எல்லாருமே அடிச்சு அதை விரட்டி அது இங்கே போய் அழுது நடக்கு அந்த தரிதிர குரங்கு எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியல என்ன குத்ரேத்தின் தூக்கி கொண்டு போய் உனக்கு தூக்கி கொண்டு போய் ஒளியில உடனே கையை காட்டினார் அங்கதான் நாலு பசங்க மேல ஒரு பெரிய கோபுரம் தூக்கி வச்சிருக்கோம் அதுக்கு நேரம் மேல போனா ஒரு பத்து இருபது மைல் மேல போய் கைய ஒரு உதர உதறின உதறினா இந்த நாலு பயனும் பெரிய மலைவாதியான பயங்க சின்ன பயன் இல்ல பெரிய பயங்க அப்படிப்பட்ட நாலு வயலும் வந்த விழுந்து விமானம் ஒடிஞ்சு ராவணம் தலையில விழுந்துதான் அங்கதன் வருமான பார்த்தாள் அல்மீகி அங்கன தூச்சு சொல்லியிருக்காள் ராமாயணத்திலேயும் அனுச்சும் அப்பவும் கேட்கலயா அசத்தம் நல்ல வாழ் சமத்த மாட்டாள் எத்தனை சொன்னாலும் அப்படி தான் சுல்லுரன் அம்பமாட்டான் கஷேமத்தடைய மாட்டான் அப்பவும் என்ன பண்ணி நான் சுவாமியோட யுத்தம் பண்ணணும் நினைச்சு அபாரமான யுத்தத்தை பண்ணினான சுவாமி என்ன பண்ணினான் பிரம்மாஸ்திர ஆல நிகிரம் மனசுல சங்கல்பம் பண்ணிண்டு மனுஷனப்போல் நடிச்சாள் அப்போ சொன்னானி என்ன எப்படி பண்றீங்களே நீங்கள் ராவணனுடைய வத காலம் மரண காலம் மரண காலம் இதுன்னு சொல்லி இருக்காள் தேவதைகள் எல்லாம் ஜாதகம் பார்த்து சரியான சமயம் இது இந்த சமயத்துல ஒரு தட்டு தட்டினா போடுவன் ோம்ணனும்ஸ்யிந்தபுரோமா ஆகாசத்திலிருந்து பிரம்மாஸ்திரத்தை சுவாமி எடுக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டாலாம் பிரம்மாஸ்திரத்தை எடுத்தாலாம் அந்த பிரம்மாஸ்திரத்துல அந்த நுனியில அக்னியும் சூரியனு உட்காந்துருக்காளாம் அந்த மந்திரத்தை ஜபிக்கு ஜபிக்க சூரியன் மண்டலம் அங்க வந்து அக்னி அங்க வந்து தீபுடிச்சு நெறியிருந்தா ரொக்கையில வாவி வந்து உட்காந்துருக்காளா சரீரம் ஆகாஷமா அதனுடைய வயிற்றுடைய வயிற்றா பாரம் அப்படி ஆயிட்டு அக்னிகடங்களை கக ஆரம்பிச்சுட்டவுடனே எப்படிப்பட்ட அஸ்திரம் வால்மீகி உத்வாக உலகத்தில் அஸ்திரமா ராட்சச குலத்தை கதர் அடிக்க வந்த அஸ்திரமா ராட்சசுடைய கண்ணில் இருந்து ஜலத்தை குட்டும் முடியாப்பண்ணின் அஸ்திரமா ராமனுடைய பிரபாவம் உலகத்தில் பரவும் பண்ணி என்ன வந்த அஸ்திரமா அது போய் விழுந்துதான் ராவண நடத்தில் விழுந்த உடனே என்ன பாரதத்திலே தீ போய் என்ன பண்ணிட்டுதான் ரேடியா காத்து வேற ரெக்கையில் இருக்கா இந்த சீரிக்குண்டு தீ போய் விழுந்து அப்படியே ஒரு கூட சாம்பலாக ஆகி இந்த காத்துல அந்த சாம்பலும் பறந்து கொடுத்தான் அஸ்தி இஸ்தி உங்க இல்லையனுக்கா வால்மீகி சரீரம் கீழந்ததுன்னா நீ அது கூட இல்லையேனுட்டார் அது மாட்டுமெல்லாம் ரேடியா விடுச்சு கடிதாசி ஒன்னும் கிடைக்காது அந்த கடிதாசி வர தோடுவோம் அப்புறம் அந்த வெடிச்ச கடிதாசை அதை வாரம் எடுத்து வச்சுட்டு பொண்ணேன் யோசிச்சு தாய் பாப்பமே புண்ணிய பூண்டு அது மாதிரி அந்த கடிதாசு கூட போல சரீரம் கூட இல்ல ரத்தம் இல்ல அஸ்தி இல்ல மாம்சம் இல்லையாள் ூரீஸ்தாம்பல் அந்த நமதே ராவணனுக்கு கர்ப்ப சமஸ்காரம் தான் விட்டார் அஸ்தி கூட இல்ல அஸ்திட்டு மங்கள ஸ்தானம் பட்டாபிஷேகம் பண்ணினாள் மாபாகியசாலியானுக்கு அபிஷேகம் ஆனதே சுவாமி பரப்பிட்டு அயோத்திக்கு போறேன் நாள் சீதேவுடன் விபீஷன் கெஞ்சினாலா ராமா தங்க கூடத்துல வஸி தங்களுக்காக அளவெடுத்துக் கொண்டு வந்திருக்கேன் பட்டு தங்களுக்காக திவ்ய புஷ்பமாலையும் தாஹாரம் ஸ்நானீயமான திவ்ய தீர்த்தம் பன்னீர்லாம் கொண்டு வந்திருக்கேன் இங்கு ஸ்நானம் மன்னனும் பட்டுபத்திரம் சுவாமி தொடட்டே உங்களாம் நமே ஸ்நானம் பகுமத்திவ நான் ஸ்தானம் பண்ணுவேனா பட்டு கட்டி போனா பூமால போட்டு போனாடா என்ன இருக்கு தெரியுமா என் உடல் தான் என் குழந்தை பரதனை பார்க்க துடிக்கிறது மனசு மாம்னி வர்த்தை கூட்டமுபாக என்னை திருப்பி அழிச்சு போக என் குழந்தை சித்திர கூட்டம் வந்தாங்கிறாள் சித்திரக்கூட்டம் ரொம்ப கிட்டத்தி அது ஒரு கிருஷியா சொல்றாள் அவன் என் குழந்தை அங்கேயிருந்து ஓடி வந்தான் வாயிலிருந்து என்ன என்ன பண்ணி நான் தெரியுமா பாரதம் சிதா துவனம் தலையை அயோத்தி வரவேண்டும் வரவேண்டும் எங்க குழந்தைக்கு நாம் வருவதாகச் சொல்லாமல் பதினஞ்சாவது வரண் ஒரு முதத்தேதி வல்லேன்னா என்ன பண்ணுவேன் சொல்லி இருக்காந்திரதன் அக்னி பிரவேம் பண்ணி பண்ணுவேன் சொல்லி இருந்தே சம்பூர்ணேஷ் எதிசனம் அக்னில விழுந்து விடுவேன் நாளா அப்படி சொல்லி நான் என் குழந்தை நான் நடந்து போறேன் சீதை ராமன் லக்ஷணன் எல்லாரும் வெளிநாள் அங்கிருந்து பரவாயில் மங்களமாய் பரத்வாஜா சிரமம் வந்தாள் வந்த உடனே பரத்வாஜர் போய் நமஸ்காரம் பண்ணனும் அவளை முதல்ல நமஸ்கரிச்சுதான் இத்தனை பாக்யம் ஜெயஸ்ரீல்லாம் கிடைச்சது போய் அவரை நமஸ்காரம் பண்ணமுன்னு வரைஞ்ச நாளா பஞ்சம இன்னைக்கு பரத்வாஜர் பூட்டா நீத்திலபாண்டேத்துஷே பஞ்சமஜ் பிரியே நியோ முந்த நமஸம்மா ஊரோடா ஜீவன் மாதராக பரதம் க்ஷோவாயிரு கச்சிச்சயுதா ஜீந்தபிச்சமா தா சுபிஷா கச்சேத்து அபிவித்தியிலிருக்காள் சௌக்கியமாயிருக்கா கௌசல்யா பிரகுதியில் ஜீவிச்சுருக்கா என்ன வயசான கழிவுகள் கேட்டால் அவா அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கார் சுவாமி இவர் சொல்றார் பரத்வாஜர் ராமா அன்னைக்கு வழிபுரியாமே சீதையை அழிச்சு லட்சுணனோட நீ ராஜ்யம் இல்லாமல் காலால் நடந்து போன போது நாம் கூட அழுதண்டி தம் அழுதேன் திவ்யாபிமானத்தில் வந்து இறங்கின பிறகுதான் என்று சொன்னாள் அனுப்பிச்சாள் பெரிய தட்டப்பா எது போய் நந்திராம கண்டாழம் எப்படி கண்டாநம் தர்மம் இவ்வளோம் நார் வால் நீகி ர்மேரோனு தூடிதான் சமேஜம் பட்டாபிஷேகம் பண்ணியா போல தோணினா நான் இறங்க மாட்டேன்டா ஜலத்துல நெருப்புல எப்படி போனால் என் மனசுல ராமன் தோன்றான் தெரியுமாள் நீலம் வ உஜமேயே நவகோஜாத்தரதாஜிநாசி பிரேனா பிஹயமே நான் இங்கிருந்து சுவாமி பட்டு கட்ட வேண்டிய இடுப்புலம் புது மறைவெளி கட்டி கண்டேன் செம்போல் பிடிக்க வேண்டிய கையில் உஜ்வலம ஜபமாலையை கண்டேன் அந்த கையில் தபா தேரீ நத்தனம்மணவண்டிய எம் பிரபு திருவேனில தாபசமான கண்டேண்டியசனம் வேற வேண்டிய எம் பிரபுவே புது பிலித்தோல் உட்காந்து கண்ணே விவோட்ட எப்படி நான் அவன தலையில ஜட்டையும் கையில ஜப்பு மாலையும் சரீரத்துல வைதிகமான ஸ்ரீயும்ல வாசமும் விடுப்புல மறை உருவியும் தாபசமான வருஷமும் கண்டேனோ அந்த உருவுமே என் ஹயத்துல ஒப்பாண்டுருக்கேன் நான் என்னமா அழாம நெருப்புல விழாமிருப்பேன்னு காட்டாளா நீலம் பானா உஜ்வலம நமஹோ வியாஜி உன்முக்தேங்கண்ணா இப்படி தோன்றாளே நான் நெருப்பிற விழுந்தூர் என்று சொன்னின்று காலாம் பரதன் அப்ப போனாளாம் ஹனுமார் என்ன பண்ணினான் ராமன் வரவேண்டிய தினத்துல வராமே ஒரு குரங்கங்க இருந்து காட்டிலிருந்து வந்தா நீ எந்த ராமன் வரணும்னு எதிர்பார்க்கறியோ அவனுக்கு என்னமோ சொல்றதுக்காக தான் இருக்கன் அதற்காக என்ன பண்ணி நான் தண்ட காரண்யே அனுசோச்சிகு சத்வாம் அப்ப என் பிரபு ஒரு வாழ்னு இன்னொரு திரும்பிய நெருப்பு பார்த்துட்டு இருந்தன் அண்ணாவோட இந்த லக்னத்துல நீ சேர போறாள் அஸ்மின் மூகூர்த்தே பிராத்திராத்வம் ராமேண சா சொன்னாள் என்ன பண்ணினார் பிர போய் பிரபுவோட நான் ஷேர போறேனா ஆனால் பரதன போய் பாடா ஹனுமார கட்டி கணும் ஓடி வந்த பிரபு கஞ்சிலம் தடுத்து ஏவ முக்தோ ஹனுமதா பரதோவத் சலஹா பபா தாமௌர்ஷாத் ஜிச்சுதாக்கு மறுபடியும் காதிலும் வருஷமாச்சே என பதினாலு வருஷம்தான் போலாம் ஒரு மணி குழந்தை அம்மா போட்டா என்னமோ பத்து வருஷமா விட்டுட்டு அப்படி நாம வருஷா சுமஹம் அஹம் கரம் மமநாசிய கீர்த்தனம் என் பிரபுடைய பேச்சே காதல விழாமல் இருந்தது இன்னைக்கு இருக்கிற என் காதல விழுந்ததுன்னு பரவான் ஆச்சரியப்பட வந்து அரங்கே பரதம்பூரின் நமஸம் மணி பிரார்த்திக்கூரேஞ்சாண நிறமாத்திர சோணாநக்சம் விஷ்ணுதேவத்தான் நதி ஓர் நகத்தத்திலும் மற்ற குடும்பத்திலே திருவோணத்துல பரவன் புஷியத்துல பரவன் அபிதம் பரப்பாய்வே சிதாவண அபிஜி ஆச்சரியமான முறை அபிஷேகம் சமமானம் அன்பிரகளுக்கெல்லாம் சமாளம் எல்லாருக்கும் சமமானம் பண்ணி அவரவர்களை தங்கள் ஊருக்கு சுவாமி அனுப்பிணனுக்கு ரங்கநாதனையும் கொடுத்து அப்படி சுவாமி அனுச்சி ூரு புண்ணி அந்த நதில நாரஸ்வீச்சுமான பத்தமேத மணிநாழா அஸ்மேதத்து எண்ண விசேஷம் ஜாருச்சா ஒரு யாகத்துக்கு மூவாயிரம் கோவ குடுக்குறான் சுவாமி மூணு குணமாய் திரிகுணிதமாய் தட்சிணையை கொடுப்பதற்கு ஜாருத்யம் என்று பெயரா உலகத்தில் அது மாதிரி மண் அல்ல பண்றவனுக்கு தர்க பண்றவனுக்கும் புத்தி வரும் முடியாய் பூருமடங்கு தட்சிணகு அஸ்வமேகம் பண்ணி பதினோறாயிரம் வருடம் ராஜ்யம் ஆண்டு சுவாமி ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போனாலாம் போற பொழுது என்ன பண்ணினான் பதினாயிரம் கோட்டி போக்களை தானம் பண்ணிட்டு போனாலாம் சாதுக்களுக்கெல்லாம் நேரம் பண்ணிவிட்டு பிரம்மலோகம் பிரயாசி என்றாள் திவ்யமான முப்பதினாயிரம் கோடி கோக்களை தான மண்ணிவிட்டு சுவாமி வைகுண்டம் போய் சேர்ந்தாளாம் சர்வேஸ்வரன் பாகவதாச்சரிய கதையை சொல்லிவிட்டு கடைசியில ஞானிகளான நாங்கள்லாம் ராவன் அப்படி ஹதய கமனத்திலே வைகுண்டம் போனதுக்கு அப்புறமும் அவன் தலையில ஜட்டையும் அந்த கல்யாண கட்டாட்சமும் மந்தஹாகமும் எரிந்த மாறும் உஜுதண்டமும் இடுப்புலம் அறிவிக்கையும் அவனுடைய பண்ற காலத்திலே கண்டகாரண்யத்துல அவன் சரணம் நடக்கிற பொழுது பித்ருவாக்கியாக அவன் காட்டுல போன பொழுது அவன் காலில் குத்தின உன்னு என்ன வித்தம் தண்டகை பல்லவம் ராமாக தண்டகாரணியத்திர பிதவாக்கியா நடந்தவுழுது அவங்கத்தின முள்ளு எங்க நெஞ்சுல புத்தீர்த்து நாடா யானம் மண்டலயோகிதாவிண்டம் ராமாக ஆத்மோதி அத்தாத் அப்படி வைகுண்டம் போய் சந்துட்டாள் எங்க நெஞ்சிலே லாரா தாமது தூணாள் சுக்காச்சாரியாள்